ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கரதலப்பில் யஜ்னோபவீதத்தினுடைய முக்கியத்துவத்தை விரிவாகப் பார்த்துன்னு வரோம் இதற்கேன்னு ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு யஜுர்வேதத்தில் ரொம்ப அத்ுத்தமான சரித்திரம் இது இந்த சரித்திரம் ஆரண்யத்தில் சொல்லப்படுறது வேதம் நாலு பாகமாக இருக்குது சம்ஹிதா பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷத்துன்னு நாலு பாகம் அதில் ஆரண்யக்கம் அப்படிங்கிற பாகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த சரித்திரம் இந்த சரித்திரத்தை கேட்டாலே நமக்கு கெட்ட கர்மாக்கள் ஏதாவது பிராரப்தம் இருந்ததானால் அது தீர்ந்து போயிடுறது நமக்கு மட்டும் தீர்றதில்லை இந்த சரித்திரத்தை நாம் நினச்சிக்கிறதுனால நம்முடைய பித்திருக்களும் நல்ல சத்கத்தியை அடையரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால்தான் இந்த ஒரு சரித்திரத்தை நாம் ஸ்ராத்தங்களில் சொல்கிறோம் ஸ்ராத்தத்தில் பிராமணர்களுக்கு பரமாறுற பொழுது அன்னசூக்த பட்டனமாக இந்த மந்திரத்தை நாம் சொல்கிறோம் ஏன்னா இந்த சரித்திரத்தை நாம் சொல்கிறதுனாலேயே கெட்ட கர்மாக்கள்லாம் இருந்ததுன்னா சரியாக போய்டுறது நம்முடைய பிதர்கள்லாம் நல்ல சத்கத்தியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த சரித்திரத்தை அங்கே சொல்கிறோம் அந்த சரித்திரத்தில் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா அசுரர்கள் தேகத்தையும் சரீரபலத்தையும் புத்தி பலத்தையும் மட்டுமே வச்சுண்டு யாகத்தை ஆரம்பிக்கிறா அசுரர்கள் தேவதைகள் என்ன பண்ணினான்னா பிரம்மச்சரியேன தபசைவ தேவா பிரம்மச்சரியேன தபசா அதாவது பூனல்னு சொல்லக்கூடியதானே இந்த யக்ஞாபீதத்தை போட்டுண்டு பிரம்மச்சரியத்தோடும் தபசோடுமாக யாகத்தை ஆரம்பிக்கிறா தேவதைகள் அப்படி ரெண்டு பேருமாக யாகம் பண்ணுறா தேசுரா அமுஹன்னு அப்படி அந்த யாகத்தினுடைய பலனை எப்படி அடையிறதுங்கிறதுல ஒரு குழப்பம் வந்து அசுரர்களுக்கு தே நப்ராஜானு தே அந்த குழப்பத்தினால என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல தெரியாமல் போயிடுத்து அசுரர்களுக்கு தே பராபவன் ஆகையினாலே வினஷ்டாக அந்த யாகத்தினுடைய பலனை பூராக அசுரர்கள் வினஷ்டாக நாசத்தை அடைஞ்சுட்டா பிராரப்த கர்ம பல அலாபகா இந்த பிராரப்த கர்மா சரியானபடி வேலை அசுரர்களுக்கு ஆகையினால அந்த யாகத்தினுடைய பலனை பூரா அசுரர்கள் தே ந ஸ்வர்க்கோகமா என் ஆகையினாலே அந்த யாகத்தினுடைய பலனையும் பூர்ணமாக அடைய முடியல சொர்க்கலோகமும் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிடுத்து அசுரர்களுக்கு பிரசுதே நவீ ஜிண தேவாக ஸ்வர்கன் லோகமா என் ஆனால் தேவதைகளுக்கு அப்படி ஆகலை காரணம் என்னென்னா சரியான முறையில் அந்த யாகத்தை செய்தா தேவதைகள் ஸ்வர்க்கலோகமாயன் ஆகியனாலே அவளுக்கு யாக பலனும் பூர்ணமாக கிடைச்சது அந்த சொர்க்கலோகத்தையும் தேவதைகள் அடைஞ்சா ந பிரசுர்த்தே நான் சுரான் பராபாவஜன் இவ்வளோ முயற்சி பண்ணி இவ்வளோ பெரிய காரியத்தை செய்தும் கூட அசுரர்களுக்கு அதில் பலம் இல்லாமல் போயிடுது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பிரசுதோஹபீ யஜோபவீத்தினா அதை என்ன முறையில் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதற்கு என்ன முறை யாகத்துக்கு அப்படின்னா பிரம்மச்சரியங்கிறது ரொம்ப முக்கியம் பிரம்மச்சரியம்னா ஒழுக்கம் அதாவது யக்ஞோபவீதம்னு சொல்லக்கூடியதான பூனல் போட்டுக்கணும் தபஸ் இருக்கணும் மந்திரபலம் இருக்கணும் இதுதான் அடிப்படை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு தேவதைகள் பண்ணினான் அதற்கு முக்கியமான காரணம் இதை தெரிஞ்சின்றது தான் தேவதைகளுக்கு பலத்தை கொடுத்தது அப்பிரசோனுபவீத்தின இத்கிஞ்ச பிராமண யக்ஞோபவீத்யதீத்தே நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த யக்ஞோபவீதம் இந்த பூனல்கிறது கட்டாயம் இருக்கணும் இந்த பூனல் இருந்தால்தான் நமக்கு பிராரப்த கர்மா சரியான முறையில் வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா சரியான முறையில் நமக்கு பிரார்த்த கர்மா வேலை செய்யாது நாம் செய்யக்கூடிய கர்மாவும் நமக்கு பலனை கொடுக்காது ஆகியனாலே நாம் வேதம் படித்தாலும் சரி எஜதஜேபத வேதத்தில் சொன்ன கர்மாக்களை செய்தாலும் சரி இக்னோபீதத்தோடு தான் செய்யணும் தஸ்மாகத்யக்னோபீத்யேவாதி ஆகையினாலே இந்த பூனலை சரியான முறையில் போட்டுண்டு நாம் வேதங்களை படிக்கணும் காயத்ரி மந்திரம்லேருந்து ஆரம்பித்து அத்தனைக்கும் வேத மந்திரம்னு பேர் அதை சரியான முறையில் நாம் சொல்லணும் யாஜயே ஏத்து இன்னொருத்தருக்கு செய்யு வைக்கும் பொழுதும் கூட யக்ஞோப வீதம்ங்கிறது இருக்கணும் எஜேதவா நாம் செய்யிற பொழுதும் யக்ஞோப வீதம்ங்கிறது நமக்கு கட்டாயம் இருக்கணும் ஏன் யக்ஞ்ச பிரசத்தியை அப்போதான் நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் நமக்கு முழுமையான பலனை கொடுக்கும் அஜினம் வா சோவா தட்சிணத உபவீஜ தஷிணம் பாஹுமுத்தரதே அவதத்தே சவியமிதி ஜிஜோபீதம் ஏதேவ விபரீதம் பிராச்சீனாவீதம் அதாவது இடது தோல்லிலிருந்து ஆரம்பித்து தக்ஷிணம் பாகுமுத்தரதே வலது கையை மேலே தூக்கி நாம் போட்டுண்டால் அதற்கு உபவீதம்னு பேர் அப்படி போட்டுன்னு தான் நாம் தேவதைகளை உத்தேசித்து செய்ய வேண்டிய காரியங்களை பண்ணணும் ஏத தேவ விபரீதம் பிராச்சீனாவீதம் இதை அப்படியே மாற்றி வலது தோல்லிருந்து ஆரம்பித்து இடது கையை மேல தூக்கி நாம் போட்டுண்டால் அதற்கு பிராச்சீனாவீதம்னு பேர் பித்தக்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான கர்மாக்களை அதுபோல் செய்யணும் சம்பீதம் மானுஷம் சம்பீதம் அப்படின்னா கழுத்தில் மட்டுமே பூனலை போட்டுக்கிறது நேராக கழுத்துலேருந்து தொங்கணும் சமம் வீதம் இருந்தால் அதற்கு நிவீத்தின்னு பேர் அப்படி போட்டுண்டு நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் மனுஷ கர்மான பேர் மனுஷனுக்காக செய்ய வேண்டிய கர்மாக்களை அப்படி செய்யணும் கை கால்களை அலம்பிக்க போகிற பொழுது ஸ்நானம் பண்ணுற பொழுது இது மாதிரி காரியங்கள்லாம் பூனலாம் மாலையாக போட்டுண்டு செய்யணும் அப்படி செய்தால் நமக்கு அந்த பிராரப்தமானது நல்ல பலனை நமக்கு கொடுக்கறது நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் முழுமையான பலன கொடுக்கறது அது இல்லாதத்தினாலே தான் அசுரர்களுக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு இந்த சரித்திரமானது சொல்லப்படுறது ரொம்ப அற்புதமான சரித்திரம் இது இதை நாம் நினச்சிருந்தாலே நமக்கு எந்த ஒரு கெட்ட கர்மா இருந்தாலும் அது நமக்கு பலனை கொடுக்காமல் போயிடுறது அப்படி இது அனைத்தையும் மனசில் வச்சுக்கணும் அப்படி இந்த யக்ஞோபவீதம்ங்கிறது இந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த சரித்திரங்கள் மூலமாக நமக்கு காற்றா மகர்ஷிகள் அதே போல் தான் ஸ்திரீகளும் அந்த திருமங்கல் எச்சரடுங்கிறது கட்டாயம் அவசியம் இருக்கணும் பூனல் மாதிரி அதை எப்பொழுதும் கழட்டவே கூடாது ஸ்திரீகள் அதை கழட்டி வைக்கிறதுன்னு ஆரம்பித்தால் புத்தி சரியானபடி வேலை செய்யுது வேலை செய்யாது தாசாம்புத்தி சதுரகுணாக அப்படின்னு புருஷர்களுக்கு புத்தி சக்தி எவ்வளவு இருக்கோ அதை விட நாலு மடங்கு அதிகமாக இருக்குது பெண்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமாக புத்தி சக்தி இருக்குது அப்படின்னா அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்துறதுக்கு இந்த திருமங்கல் எச்சரடெல்லாம் நமக்கு ரொம்ப துணை புரிகிறது திருமங்கல் எச்சரட இல்லைன்னா புத்தி சரியானபடி வேலை செய்யாது குடும்பங்களில் சண்டை வரும் சச்சரவுகள் ஏற்படுறது இதை மனசில் வச்சுக்கணும் ஸ்திரீகள் புருஷர்கள் அத்தனை பேருக்கும் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்